வணக்கம் நச்சினையின் குரல் தரும் அமுதம் பகுதிக்காக திருக்கோவிலூரில் இருந்து ஹர்ஷா பிறர் பொருளான் பெற்றொழுகும் அறம்பொருள் கண்டார்கண் இல் இன்பத்தையே பெரிதாக கருதி மற்றவனுக்கு உரிய மனைவியை விரும்பும் மடமை குணம் உலக வாழ்விற்கு அடிப்படையாக அமைந்துள்ள அறநெறியையும் விரும்புவது சமூக துரோகம் கள்ள நட்பு கொண்டிருப்பது சமுதாய கட்டுப்பாட்டுக்கு உலை வைப்பதாகும் இதனால் ஒரு குடும்பத்துக்கும் மற்றொரு குடும்பத்துக்கும் பகைமை உண்டாகும் இந்த தனி பகைமை சமுதாய கழகமாகவும் மாறிவிடும் ஆகையால்தான் பெண்களுக்கு கற்பை கடமையாக்கியது போல் ஆண் மக்களுக்கு பிறனில் விழையாமையை கடமையாக்கினார் வள்ளுவர் அறமும் பொருள் பற்றிய அறிவு உள்ளவர்கள் அத்தவற்றை செய்வதில்லை அவர்களிடம் அழைபவர்கள் மனம் கீழ்மையடைய காரணம் ஒழுக்கமின்மை அந்த ஒழுக்கம் கெட்டதால் உடல் கெட்டு நலம் கெட்டு அதன் காரணமாகவே நினைவும் மனமும் கெட்டு குறுக்கு வழியில் நடக்க முயல்கிறது நல்ல ஒழுக்கமும் நல்ல உடலும் இருக்கும் பொழுது உழைத்து வாழ வேண்டும் என்ற வேட்கையே எடும் என்பதை குறிக்கவே பிறர் பொருளை நினைப்பதே பேதமை என்கிறார் பொய்யா பிறர் பொருளான் பெட்டொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்க்கண் இல் நன்றி